உங்கள் சகோதரர்களின் கைகளை மென்மையாக பிடியுங்கள் இடைவெளியை ஏற்படுத்தி ஷைதானுக்கு இடம் தந்து விடாதீர்கள் வரிசையில் சேர்ந்து நிற்பவரை அல்லாஹ் சேர்த்துக் கொள்வான் வரிசையை விட்டும் பிரிந்து நிற்பவரை அல்லாஹ் பிரித்து விடுவான் என்று நபி சொல்லுல்லாஹூ அனிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அபுதாவோ ஆறு ஆறு ஆறு